வணக்கம் ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நீல் ஆம்ஸ்ட்ராங்குடன் நிலவுக்கு சென்ற புஷ் ஆல்ரினால் பாராட்டப்பட்ட பாடகி ஹரியானா கிராண்டின் 2. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று மதுரைக்கு வருகை தந்தார் மூன்று சோலார் மின் சர்வதேச அளவில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டெல்லி வாரணாசி நகரங்களுக்கிடையே இயக்கப்படுகிறது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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் யார் இரண்டு உலக வானொலி தினம் எனும் வேர்ல்டு ரேடியோ டே என்று கொண்டாடப்படுகிறது மூன்று சர்வதேச தாய்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது நான்கு அனுமதியின்றி செயல்படும் பெண்கள் தங்கும் விடுதி குறித்து புகார் அளிப்பதற்கான அவசர எண் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி